வணக்கம் நற்றினையின் முன்னிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அனுகீர்த்தனா எது சரியோ அதை தெரிவிப்பதோடு அமல்படுத்தவும் வேண்டும் ஆம் எது சரியோ அதை தெரிவிப்பதோடு அமல்படுத்தவும் வேண்டும் எது தீயதோ அதை கண்டுபிடிப்பதோடு முறியடிக்கவும் வேண்டும் என்கிறார் எட்மன் பார்க் நன்றி வணக்கம்